வணக்கம் நாள் பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொதறிவு குவியலுக்காக சென்னையில் இருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியா காம்பியா நாட்டிற்கு ஐந்து லட்சம் டாலரை மானியமாக வழங்கியது இரண்டு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணத்தில் இருந்து விலக்கு அளித்த நாடு இலங்கை ஆகும் மூன்று இந்திய விமானப்படையின் வசதி மற்றும் விளம்பர பெவிலியன் புதுதில்லியில் திறக்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புதிய தொழில்துறை கொள்கையை வகுக்க பத்து பணிக்குழுக்களை உருவாக்கிய மாநிலம் எது இரண்டு முத்தலாக் தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தவர் யார் மூன்று உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்